அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அகுதில்லார் மரம் மக்களாதலே வேறு உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை ஊக்கம் உடைமை ஒருவருக்கு சிறப்பான உண்மை செல்வமாகும் உள்ள வெறுக்கையே ஒருவருக்கு உரம் என்றும் சொல்லலாம் வெறுக்கைனா செல்வம் உள்ள வெறுக்கைனா ஊக்கங்கிற செல்வம் ஒருவர்க்கு அவருடைய வாழ்க்கைக்கு வளத்தை சேர்க்கக்கூடியது என்று பொருள் அகுது இல்லார் மரம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பட்டுப்போன மரத்துக்கு சமானம் இல்லை உயிரோடு இருக்கிற மரத்துக்கு சமானம்னு சொல்லலாம் இங்கே பட்டுப்போன மரத்திற்கு சமானம் என்று தான் நிறைய புரையாசிரியர்கள் பொருள் கொள்ளுகிறார்கள் மக்கள் ஆதலே வேறு இவன் மனிதனாக இருக்கானே தவிர உண்மையிலேயே மரத்துக்கும் இவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை மரத்துக்கு எப்படி உணர்ச்சி இல்லையோ அறிவு இல்லையோ ஊக்கம் இல்லையோ முயற்சி இல்லையோ ஒரு குறிக்கோளை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லையோ அது இவனும் மரத்துக்கு சமானம் என்பது இந்த குரலின் பொருள் மனிதனுக்கு ஊக்கம் நிறைய மனசில் ஆற்றலை வளர்க்கிறது அதனால தான் அது உரம்னு என்று சொல்லி இருக்கிறார் ஊக்கம் உள்ளவர் லட்சியத்தை அடையிறதுக்காக முன்னேறி சென்று பலருக்கும் நல்லது பண்ணுவார் ஆனால் அந்த மரம்னு எடுத்துக்கொண்டோம் மன அதாவது பட்டு போகாத மரம்னு எடுத்துக்கொண்டால் அது அதுக்கு உணர்ச்சி அதாவது சிறிய அளவில் இருந்தாலும் அது பக்கத்தில் வரவனுக்குத்தான் உதவி செய்ய முடியுமே தவிர தானே போய் உதவி செய்ய முடியாது தான் உதவி செய்கிறோங்கிறதும் மரத்துக்கும் தெரியாது அதை உணரவும் முடியாது அது அதனுடைய இயல்பாக இருக்குது அதுக்கு லட்சியமும் கிடையாது பக்கத்தில் வந்தவங்களுக்கு உதவி செய்கிறதாக நாம் கருதுகிறோம் ஆகவே சிறப்பை அடைய வேண்டிய மனிதனை சிறப்பில்லாத மரத்திற்கு ஆசிரியர் ஒப்பிட்ருக்கிறார் ஊக்கம் ஒருவனை லட்சியத்தை அடையறத்துக்கு இழுத்துண்டு போகும் சோம்பல் ஒருவனை அங்கேயே இருக்கும்படி செஞ்சு அழித்துவிடும் என்பதுதான் இதனுடைய கருத்து உரங்கிறது அறிவாதலங்கிறர் பரிமையழகர் அறிவாதல்னால் ஊக்கத்தினால ஒரு மனிதனுக்கு அறிவு வளம் நன்றாக பெருகும் அப்படிங்கிற அர்த்தத்தில் உறுதியான அறிவு அப்படிங்கிற அர்த்தம் உரன் என்னும் தோட்டியான்னு முதலே சொன்னார் நீத்தார் பெருமையில் மரங்கிறது இங்கே மரங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறார் ஜாதி ஒருமைங்கிறார் ஜாத்தியேக்க வச்சனம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம் அது ஜாதி ஒருமை அதாவது ஒரு ஒன்றுன்னு சொன்னாலும் பலத்தை குறிக்கும் பட்டுப்போன மரங்கள் பல எப்படியோ அது மாதிரி தான் இவனுடைய சுவாவம் அர்த்தம் மக்களுக்கு உள்ள நல்ல அறிவும் காரிய முயற்சியும் இல்லாததுனால மனித வடிவத்தில் இருந்தாலும் இவன் மரத்துக்கு சமானம் அப்படின்னு சொன்னார் மரம் வந்து பட்டுப்போன மரம் கூட மனிதனுக்கு பயன்படுகிறது அதாவது பழம் இல்லாட்டாலும் கோவில் கட்டுறதுக்கு தேர் கட்டுறதுக்கு படகுகளை பண்ணுறத்துக்கு இதுக்கெல்லாம் அது பயன்படும் அந்த மரமாவது தன்னை பிறருக்கு வழங்கி அதுக்கு ஒரு அறிவு இருக்கிறதாக உணர்ச்சி இருக்கிறதாக அதாவது நம்ம ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதாக நம்ம கற்பனை பண்ணினா அதுக்கு ஒரு பெருமிதம் கூட கொடுக்கலாம் நான் வந்திருக்கேன் இவ்வளோ பெரிய தேருக்கு நான் உயர்ந்த மரமாக பயன்படுகிறேன் அப்படின்னு அது பெருமிதம் கொள்ளலாம் இந்த சோம்பல்லில் இருக்கிறவன் எதை பெருமையாக சொல்லிக்க முடியும் என்பது கருத்து இந்த எட்டு ஒன்பது பத்து மூன்று குரட்பாக்கள்லேயும் ஊக்கம் இல்லாதவனுடைய தாழ்வு சிறுமை நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது மரம் அதா உயிர் உள்ள மரம் அப்படின்னு வைத்து கொண்டா கூட அது ஓரறிவு உயிர் புழு பூச்சி இதெல்லாம் முயற்சினால் இடத்த விட்டு இடம் பெயர்ந்து தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சாப்பிட்டுக்கும் ஆகினாலும் மரம் அசையாமல் இருக்கக்கூடிய தன்மையிலும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஊக்கம்தான் ஒருவனுக்கு நிலையான செல்வம்ங்கிறதத்தான் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை உள்ளம்னா ஊக்கம் இங்கே வெறுக்கைனா செல்வம் ஒருவருக்குனால் மனிதனுக்கு உரம் உறுதியான அறிவை தரக்கூடியது வளர்க்கக்கூடியதுங்கிற கருத்து வெறுக்கைங்கிறதுக்கு பொன் பொருள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது புறநானூரில் வைத்ததன்றே வெறுக்கை அப்படின்னு வருகிறது ஜீவக சிந்தாமணியில் வெறுக்கை கிழவன் மகளன்ன விருந்து செய்தாள் அப்படின்னு வரி வருகிறது கந்த ஈண்டிய வெறுக்கை அப்படின்ற ஒரு சொற்றொடர் காணப்படுகிறது பாரதியார் புதிய ஆத்திசூடியில் சொன்னார் சிதையா நெஞ்சு கொள்னர் இதே மாதிரி மரத்தை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய மற்றொரு குரட்பாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பண்புடைமையில் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் இனி பதவுரை பார்க்கலாம் ஒருவர்க்கு ஒருவனுக்கு உரம் வளமளிப்பது உண்மை செல்வத்தை கொடுப்பது அல்லது அறிவு வளத்தை கொடுப்பது உள்ள வெறுக்கை உள்ளத்தில் உள்ள ஊக்கப்பண்பாகும் அகுது அந்த ஊக்கப்பண்பு ல்லார் இல்லாதவர் மரம் பட்டுப்போன மரத்திற்கு நிகராவர் வேறு மரத்திற்கும் ஊக்கம் இல்லாதவருக்கும் உள்ள வேற்றுமை என்னவென்றால் மக்களாதலே மனித உடல் மட்டுமே ஆக மரம் போன்ற மனித உடல் அப்படிங்கிற அர்த்தம் வேறொன்றும் வேற்றுமை இல்லை ஒருவனுக்கு வளமளிப்பது உண்மை செல்வத்தை வளர்ப்பது அறிவு செல்வத்தை கொடுப்பது உள்ளத்தில் உள்ள ஊக்கப் பண்பே ஆகும் அவ்வூக்கப்பண்பு இல்லாதவர் பட்டுப்போன மரத்திற்கு நிகராவர் மரத்திற்கும் ஊக்கம் இல்லாதவருக்கும் உள்ள வேற்றுமை என்னவென்றால் மனித உடல் மட்டுமே வேறொன்றும் வேற்றுமை இல்லை வடிவத்தில்தான் வேற்றுமை பட்டுப்போன மரத்திற்கு உணர்ச்சிகள் இல்லை அது ஜடம் ஊக்கம் இல்லாதவரும் உணர்ச்சி உடையவராக இருந்தாலும் உணர்ச்சியை வெளிப்படுத்தாததால் செயல்படுத்தாததால் அவ்வாறே உணர்ச்சியற்ற ஜடமாக இருக்கிறார் என்பது கருத்து இதன் மூலம் சோம்பேறித்தனத்தை விட்டு நாம் உறுதியோடு ஊக்கத்தோடு சுறுசுறுப்பாக செயலாற்ற வேண்டும் என்ற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அகுதில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்